ارْسَلَهُ رَبُّهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا صَلَّى اللَّهُ تَعَالَى عَلَيْهِ وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ وَسَلَّمَ تَسْلِيمًا كَثِيرًا أَمَّا بَعْدُ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا أَطِيعُوا اللَّهَ وَأَطِيعُوا الرَّسُولَ وَأُولِي الْأَمْرِ مِنكُمْ நான் சொல்லி இருந்தேன் அவ்வப்போது நம்முடைய இமாம்களை பற்றி என்றால் என்ன பின்பற்றுவது என்றால் என்ன இதை பற்றியும் தற்காலத்திலே வாழக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இளைய தலைமுறை இளைஞர்கள் அவர்களுக்கு மார்க்கத்திலே பல சந்தேகங்கள் பல ஐயங்கள் அதிலே முக்கியமானது இந்த மதுக குறித்த சந்தேகங்கள் ஒன்றாக இருக்கிற போது இன்றைய இளைஞர்களுக்கு அதிகமாக ஏற்படுவதை பார்க்கிறோம் என்னுடைய வாட்ஸ்அப் தளத்திலே கூட பல சகோதரர்கள் இது சம்பந்தமான கேள்வியை அதிகமாக கேட்கிறாங்க மதுக பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி ஆரம்பி மதுக என்பதோ ஷாஃபி மதுகப் என்பதோ இது குரானுக்கோ ஹதீசுக்கோ மாற்றமானது அல்ல நான்கு மதுக புகழ் அப்படிங்கிறது ன்றைக்கு சில வழிகேட்டு தலைவர்கள் சில அசத்திய கொள்கை இன்றைய மக்களுடைய உள்ளத்திலே அவர்கள் புகுத்தி இருக்கிற எண்ணம் என்ன மதுக புகலுக்கும் குரானுக்கும் இல்லை மதுக புகளுக்கும் ஹதீசுக்கும் சம்பந்தம் இதுதான் அவர்கள் மக்களுடைய உள்ளத்துல ரொம்ப ஆழமாக குறிப்பாக கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் தலைமுறை உள்ளத்திலே அதிகமாக பதிவு ஒன்று இது நன்றாக விளங்கிக் வேண்டும் இந்த மதுக புகழ் குரான் ஹதீசுக்கு அப்பாற்பட்டவை அல்ல மதுகபு என்ன சுருக்கமா வழங்குங்கள் சொன்னால் குரானுக்கும் ஹதீசுக்கும் இமாம் அபு ஹனீஃபா கொடுத்த விளக்கத்துக்கு பெயர் ஹனஃபி மது குரான் ஹதீசுக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்களோ அந்த விளக்கத்திற்கு பெயர் தான் ஷாஃபி மதஹப் சொன்னால் குரான் ஹதீசிற்கு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல என்ன விளக்கம் கொடுத்தார்களோ அந்த விளக்கத்துக்கு பெயர் ஷாஃபி மதப் அறிஞர் பெருமக்கள் என்ன விளக்கம் தந்தார்களோ அந்த விளக்கத்திற்கு பெயர் தான் மதுஹப் அந்த விளக்கத்திற்கு பெயர் தான் வேற புதுசா அவங்க எதையும் சொல்லல தங்களுடைய சொந்த கற்பனையை கொண்டு தங்களுடைய யூகங்களைப் பொண்ணு எதுவும் சொல்லல புரான் ஹதீஸ் இருக்கு அவர்கள் விளக்கம் தந்தார்கள் அந்த விளக்கத்திற்கு உயர்த்த வேண்டும் உயர்த்துறது எங்கு வரைக்கும் ரெண்டு வகையான ஹதீசுகள் இருக்கிறது அப்துல்லாஹிபின் அமர் என்ற ஒரு சஹாபி அவங்க சொல்றாங்க நவிசல்ல தொழுகை ஆரம்பிக்கிற போது தன்னுடைய தோல் புஜம் வரை கையை உயர்த்துவார்கள் தோல்புஜம் கையை தூக்கலான்னு சொன்னாரு இது அவங்களுடைய சொந்த கருத்து அல்ல இவனும் அவர் அறிவிக்கிறார்கள் பெருமானார் தொழுகி ஆரம்பிக்கிற போது தன்னுடைய தோல்புஜம் வரை கையை உயர்த்தினார்கள் இதை எந்த இமாம் எடுக்கிறாரோ அதுக்கு பேரு ஷாபி மதுஹப் இன்னொரு சகாபி அறிவிக்கிறாங்க தொழுகை ஆரம்பிக்கிற போது தன்னுடைய இரு கைகளையும் காது வரை உயர்த்துவதை நான் பார்த்தேன் காது வரைக்கும் காதுக்கு நெருக்கமாக உயர்த்துவதை நான் பார்த்தேன் இதை இமாம் அபு ஹனீஃபா எடுத்துக்கொண்டாங்க இதுக்கு பேர் இந்த ரெண்டுல எது ஹதீசுக்கு அப்பாற்பட்டது சொல்லுங்கள் இந்த ரெண்டு இமாம்கள்ல யாராவது ஒருத்தரு அவங்க சொந்த கற்பனையில சொன்னாங்களா எதையாவது அவங்க சொந்த கருத்துல எதையாவது சொன்னாங்களா ரெண்டு ஹதீஸ்ல ஒரு இமாம் ஒரு ஹதீஸ எடுத்தா அதுக்கு பேரு ஷாஃபிஐ இன்னொருக்கும் ஹதீசுக்குமான விளக்கத்திற்கு மட்டும் தானே தவிர இமாம்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல ஆனால் இன்றைக்கு இந்த வழிகட்ட கூட்டங்கள் இந்த மதுக குறித்து இமாம்கள் குறித்து இவ்வளவு தவறான எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் மனித கற்பனையில் உருவானவை குரானுக்கும் ஹதீசுக்கும் அப்பாற்பட்டவை இவர்கள் குரானுக்கு விளக்கம் கொடுத்தால் விளக்கம் இமாம்கள் அதற்கு பெயர் அவனுடைய சொந்த கருத்து இதான் இன்றைக்கு இந்த வழிகட்ட தலைவர்கள் இன்றைய இளைய தலைமுறை உள்ளத்துல ரொம்ப அழுத்தமாக இதை பதிய வச்சிருக்கிறாங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இது முழுக்க முழுக்க வரிகேடு நம்முடைய இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை தான் ஒவ்வொரு நினைச்சிருக்கோதி ராத்திரி முழுக்க குரான அழுது கொண்டே இருப்பாங்க ஓதி கொண்டு பகல்ல குரான ஆய்வு செய்வாங்க இரவுல குரான ஓதி அழுது கொண்டு இருப்பார்கள் பகல்ல குரானிலிருந்து சட்டங்களை ஆய்வு செய்வாங்க இது இமாம்கள் ஆனா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களே என்று இவர்களுடைய கேளிக்கையிலும் ஆபாசத்திலும் அருவறுப்பான விஷயங்களிலும் கலிகிறது இவர்களுடைய இரவுகள் இவர்கள் பகல்ல தருகிற விளக்கத்திற்கு அற்புதமான விளக்கம் என்று இளைய தலைமுறை ஏமாந்து நிற்கிறது அறிஞர் பெருமக்கள் இரவிலே குரானை ஓதி அழுதார்கள் பகலிலே குரானை சிந்தித்து விளக்கம் தந்தார்கள் இதுதான் விளக்கம் ஆக மதுகம் என்று சொன்னால் சுருக்கமாக விளங்கணும் இதெல்லாம் அறிஞர்களுடைய சொந்த கருத்தல்ல அவர்கள் குரானுக்கும் ஹதீஸுக்கும் என்ன விளக்கம் கொடுத்தார்களோ அந்த விளக்கத்திற்கு வேறுபட்டவரான் ஹதீஸ விட்டும் குரான் ஹதீஸ் தான் இல்லாமே அதற்கான சில உதாரணங்களை நான் சொல்லுவேன் நான்கு மதுகும் முழுக்க முழுக்க குரான் ஹதீஸ் ஆர்ந்தவை இன்றைய வலிகட்ட தலைவர்கள் வலிகட்ட கூட்டங்கள் இந்த நம்முடைய ூல்கள் நம்முடைய அறிஞர் பொறுமக்களால் உருவாக்கப்பட்டு இந்த சட்ட ஆய்வுகளை கேவலப்படுத்துறதுண்டு இதுல அசிங்கம் இருக்குதுன்னு சொல்லி இவர்கள் எதை அசிங்கம் சொல்றாங்க அசிங்கம் என்று இவர்கள் சொல்வது எதை அதுல வந்து சட்டங்கள் என்று வருகிற போது சில விஷயங்களை ஓபனா பேசணும் உடல் உறவு என்று வருகிற போது சில விஷயங்களை வெளிப்படையா பேசணும் ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு ஆணுக்கு வந்து ஆண்குறிய பார்க்கலாம் அவனுடைய ஆண்குறிய அவனுக்கு உண்மையிலும் இருக்கதா இல்லையா சட்டங்கள் என்று வருகிற போது சில விஷயங்களை ஓபனா தெளிவா பேசுவாங்க இப்படி பேசுறதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கா ஆபாசனும் சொல்லி ஆனால் இப்படி பெருமானாருடைய காலத்திலேயே பேசப்பட்டிருக்கிறது சட்டம் என்று வந்தால் தெளிவாக அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலேயே இவைகள் தெளிவாக பேசப்பட்டிருக்கு ஒரு பெண் பெருமாநாட்டை கேட்கறாங்க பெருமாநாட்ட வந்து ஒரு பெண் கேட்கிறாங்க யார சொல்றதுதான் ஆண்களுக்கு கனவின் மூலமாக விந்து வெளிப்பட்டால் ஆண்கள் குளிப்பு கடமையாகிறது அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டால் குளிப்பு கடமையான்னு கேட்கிறாங்க வேறு விஷயம் அது மருத்துவர்கள் தான் முடிவு செய்யணும் அந்த பெண் என்ன கேட்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு தூக்கத்துல இது மாதிரி ஆணுக்கு ஏற்படுற மாதிரி ஸ்கலிதம் ஏற்பட்டால் அந்த பெண் குளிக்கணுமான்னு கேட்கிறாங்க ஆமா குளிக்கணும் பெண்களும் ஆண்களுடைய உடன்புற புகழு எனவே ஒரு பெண்ணுக்கும் கனவின் மூலமாக விந்து வெளிப்பட்டால் குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பக்கத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க நீ பெண் இனத்தையே கேவலப்படுத்திட்ட பொம்பளைகளுக்கெல்லாம் அதிகமா ஆசை இருக்குது அதிகமா இச்சை இருக்குதுன்னு சொல்லி எல்லா பெண்களையும் நீ கேவலப்படுத்திட்டேன்னு சொல்றாங்க இத நபியும் பாத்துக்கிட்டுதான் இருக்கிறாங்க இப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க நான் என்ன தவறு செய்து விட்டேன் அல்லஹே உண்மையை சொல்வதற்கு வெக்கப்படுவதில்லைன்னு சொல்றான் மார்க்கத்தை தெரிந்து கொள்வது சத்தியம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வது உண்மை உண்மையை பேசுறதுக்கு எல்லாமே தயங்குறது இல்லை நான் இதுக்காக வைக்கப்படணும் சொல்லி பெருமனார் ஒரு பெண்ணுக்கு இரவிலே தூக்கத்திலே விந்து வெளிப்பட்டா என்ன செய்யறது மத்த பெண்கள் அதை அசிங்கன்னு நினைச்சாங்க ஆனா அந்த பெண்மணி சொன்னாங்க இது மார்க்கம் இது மார்க்க விளக்கம் இதுல ஆபாசம் இல்லை அல்லாவுடைய தூதரும் சொல்லல காலத்துலாபாக்க ஒரு விவகாரத்திலே பிரச்சனை வருகிறது அது என்ன ஒரு ஆணும் பெண்ணும் உடலரவு கொள்கிறார்கள் உடலறவு போது விந்து வெளிப்படுவதற்கு முன்னால் ஒருவன் எதோ ஒரு காரணத்தினால தன்னுடைய ஆணுறுப்ப வெளியே எடுத்துறான் இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுல இருக்குது விளக்குனாதான் இதெல்லாம் ஹதீஸ்லேயே இருக்குது ஆபாசம் அல்ல நம்முடைய கித்தாப்ல சட்ட வேதைகள் சொன்னதும் ஆபாசம் அல்ல அதுக்காக தான் நானும் வெளிப்படையா சொல்றேன் ஹதீஷுடைய கிதாபுல்ல இருக்குது உமருடைய காலத்துல இந்த பிரச்சனை வருது ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய உறவுல ஈடுபடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் தாம்பத்தியத்தை பாதியில் நிறுத்திடுறாங்க விந்து வெளிப்படுறதுக்கு முன்னால ஆணுறுப்ப அவர் எடுத்தர்றாரு ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப விந்து வெளிப்படுவதற்கு முன்னால் உடல் பாதியில் நிறுத்தி விட்டால் அவர் மீது குளிப்பு கடமையா கடமை இல்லையா என்று ஒரு விவகாரம் வருங்க இதுல சஹாபாக்கள் ரெண்டு அணியா பிரியறாங்க சொன்னாங்க குளிப்பு கடமை இல்ல விந்து வெளிப்பட்டா மட்டும்தான் குளிப்பு கடமை தாம்பத்தியத்தை பாதியில நிறுத்திட்டா குளிப்பு கடமை இல்ல இது அன்சாரிகள் சொல்றாங்க அவங்க ஆதாரமும் தனக்கு நடந்ததே சொல்றாரு நான் ஒரு முறை இது அவர் வெக்கப்படல இது ஆபாசன்னு நினைக்கல தனக்கு நடந்தத சொல்றாரு நான் என்னுடைய மனைவியோடு உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது என் வீட்டுக்கு பெருமானார் வந்து விட்டார்கள் வந்து கதவு தட்டுறாங்க வந்து நபி கதவு தட்டுறாங்க இது சஹாபி சொல்றாரு இது ஆபாசமான்னு யோசிங்க விளக்கம் பெயர் ஆபாசம் என்னுடைய மனைவியோடு நான் உடலுறவில் இருக்கும் போது வந்து கதவு தட்டுறாங்க அவர் குரலை வச்சு தெரிஞ்சுகிட்டேங்கிறார் நபிதான் வந்திருக்கிறாங்க உடலுறவு நிறுத்தி விட்டு அல்லாவுடைய தூதர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி வேகமா ஆடைகளை போட்டுட்டு வெளியே வர்றாரு வந்து பெருமானார பாத்து கேட்கிறார் யார சொல்லாம் நான் மனைவியோடு உலர உடல் உறவு கொண்டு கொண்டிருந்தேன் அவர் அதை மறைக்கல ஆனா நீங்க வந்ததை பார்த்து நான் பாதையில நிறுத்திட்டேன் இப்ப எனக்கு குளிப்பு கடமையான்னு கேட்கிறார் பெருமானார் சொன்னாங்க குளிப்பு கடமை இல்ல குளிப்பு சந்திக்கிறதுக்கு முன்னால சட்டம் கேட்கிறாரு நவி சொல்றாங்க குளிக்க கடமை இல்லைன்னு சொல்லி அந்த அன்சாரி உங்ககிட்ட சொல்றாங்க அவ தாம்பத்தியத்தை பாதையில நிறுத்தினா குளிப்பு கடமை இல்ல விந்து வெளிப்பட்டாதான் குளிப்பு கடமை ஏன்னா நானே நவீ கேட்டுக்கிறேன் அவர் சொல்றாரு இது அன்சாரிகளுடைய கருத்து இன்னொரு அவங்க சொல்றாங்க ஆண்குறி பெண் குறிக்குள் மறைந்து விட்டாலே குளிப்பு கடமை விந்து வெளிப்பட்டாலும் சரிதான் வெளிப்படாவிட்டாலும் சரிதான் ஆண்குறி பெண் குறிக்குள் மறைந்து விட்டாலே குளிப்பு கடமை இதை முகாஜிர்கள் சொல்றாங்க அவங்களும் ஆதாரம் சொல்றாங்க நவி சொல்லிருக்கிறாங்க ஆண்குறி பெண் குறிக்கு மறைஞ்சிட்டாலே குளிப்பு கடமை ஆயிடும் ரெண்டு அணியா இருக்கிறாங்க உமர் தான் செய்வது இந்த மாதிரி ஒரு தம்பதி இருக்கு விந்து வெளிப்படாம பாதியில தாம்பத்தியத்தை நிறுத்தினா என்ன செய்யறது அவங்க என்ன செய்றாங்க யார்கிட்ட கேட்டு அனுப்புறாங்க பெருமானாருடைய மனைவியிடத்துல கேட்டு அனுப்புறாங்க நவியுடைய மனைவிடத்துல கேட்டு அனுப்புறாங்க இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க நாங்கள் குளிக்கத்தான் செய்தோம் ஆயிஷா பதில் சொல்லி அனுப்புறாங்க எனக்கும் நபிக்கும் கூட ஏற்பட்டது நாங்கள் இருவரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு இடையிலே நிறுத்திவிட்டோம் பிந்து வெளிப்படவில்லை ஆனாலும் குளித்தோம் சொல்றாங்க பாருக்கி விட முடியுமா அப்போ இதெல்லாம் பெருமானாருடைய காலத்துல நடந்திருக்கிறது சஹாபாக்களுடைய காலத்துல நடந்திருக்குது இதை கேட்டு உமர் தீர்ப்பு செஞ்சாங்க விந்து வெளிப்பு கடமை அப்படின்னு தீர்வு சொல்லிட்டாங்க அது ஆரம்பத்துல சட்டம் அப்படி இருந்துச்சு அது காலாவதியாயிடுச்சு விந்து வெளி போட்டால்தான் குளிக்கணுங்கிற சட்டம் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் இருந்தது பிறகு அந்த சட்டம் காலாவதியாகி விட்டது ஆண்குறி பெண் குறிக்குள் மறைந்து விட்டாலே குளிப்பு கடமை பெயர் அப்ப நம்முடைய நூல்களிலும் மனித வாழ்க்கையில என்னென்ன ஏற்பட முடியுமோ அதெல்லாம் சட்டமா விளக்குறாங்க ஒருத்தன் ஒன்பு வைத்துக் கொண்டு தன்னுடைய கையால் சுய இன்பத்தில் ஈடுபட்டாங்க நம்முடைய அறிஞர் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட லட்சக்கணக்கான ஆய்வுகள் அதையெல்லாம் அசிங்கன்னு பெருவிச்சிருக்கிறான் அதெல்லாம் குப்பைன்னு சொல்லி பெருவிச்சிருக்கான் இன்னைக்குள்ள இந்த அயோக்கியர்கள் இந்த செக்குகுடைய நூல்களை பத்தி சொல்லும் இதெல்லாம் குப்பைன்னு சொல்லி கொடுக்கறான் சட்ட மேதைகள் சொன்னாங்களே தவிர இது ஆபாசம் அல்ல அசிங்கம் அல்ல இதை நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக மனதில் ஆழமாக தெரிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து சகோதரர்களே பெருமானாருடைய ஹதீசுகள் இத பத்தி ஒரு சின்ன விளக்கம் தான் இருக்குது ஹதீச மனப்பாடம் இன்னொன்று இருக்குது ஹதீச விளங்குறது ஒண்ணு இருக்குது ஹதீச மனப்பாடம் ஒரு ஹதீசல அதுல என்ன கருத்தை நபி சொன்னாங்களோ அத விளங்குறது வேற சஹாபாக்கள்ல ரெண்டு பிரிவு இருந்தாங்க சில சஹாபாக்கள் ஹதீச மனனம் செய்யறதுல கட்டிக்காரங்க ஹதீச மனநம் செய்வதுல கட்டிக்காரங்க சில சகாபாக்கள் ஹதீசிலிருந்து விலங்கு ஆய்வு செய்யறதுல கட்டிக்காரங்க ரெண்டு விதமான சகாபாக்களும் இருந்தாங்க இந்த ரெண்டு பிரிவுல பெருமானாருக்கு பிடித்தவர்கள் யாரு தெரியுமா ஹதீச மரணம் செய்பவர்களை விட யார் ஹதீச ரொம்ப விளங்குவாங்களோ அவங்க தான் பிடித்தவர்கள் பெருமான் ரொம்ப யார பிடிக்கும் விளங்குறாங்களோ மக்களுக்கு அதில் உள்ள சட்டத்தை விளக்குறாங்களோ அவங்கதான் சொல்றேன் ஒன்று அவர்கள் பெருமாள் செல்லிசுல அவங்கள்ட்ட வரலாங்க வந்து சொல்றாங்க யார சொல்றல்லா நான் உங்கள்ட்ட இருந்து கேட்கிற ஹதீசுகள் எனக்கு அவ்வப்போது மறந்துரும் நான் மறக்க கூடாது என்ன செய்யறது நான் மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கலாம் அப்ப நபீசர் அவர்கள் அபுஹொரீரா மேல போட்டு துண்டை கேட்கிறாங்க அபு ஹரீரா தன்னுடைய துண்டை கொடுக்கறாங்க தன்னுடைய முபாரக்கான கரங்களை அந்த துண்டுல வைக்கிறாங்க ரெண்டு கைகளையும் அந்த துண்டுல வைக்கிறாங்க வச்சு பெருமானார் அந்த துண்டை இப்படி என்ன செய்றாங்க சேர்த்து அதை என்ன செய்றாங்க பொத்தி பொத்திக்கிட்டு பிறகு அபுஹொரீராட்ட கொடுத்து இதை உன்னுடைய மார்பில் வைத்து வைத்து அழுத்திக் கொள்ளு அப்படின்னு சொல்றாங்க கையன்பிசன் அவர்கள் போர்வையில ரெண்டு கரங்களையும் வைத்து அழுத்துகிறார்கள் அழுத்தி அதை பொத்தி என்ன செய்ய அபுகுரை கொடுத்து இந்த போர்வையே உன்னுடைய மார்பில் வைத்து அழுத்திக் கொள்ளும் சொல்றாங்க அபுகுரை அந்த போர்வை எடுத்து தன்னுடைய மார்பில் அழுத்திக் கொள்றாங்க பெருமனாசனார்கள் இனிமே உனக்கு எந்த விஷயம் மறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அபு ஹுரிதா சொல்றாங்க அதுக்கு பிறகு நான் ஹதீச மறந்ததே இல்லை அதனாலதான் நமக்கு தெரியும் சஹாபாக்கல்ல ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீச அறிவிக்கிற ஒரே சஹாபி அபு ஹுரிதா மட்டும் வேற எந்த சஹாபி இவ்வளவு ஹதீச அறிவிக்கல அதுக்கு ரெண்டாவது எண்ணிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா கூட ரெண்டாயிரம் ஹதீஸ் தான் கூட ரெண்டாயிரம் ஹதீச தான் அறிவிச்சிருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் ஆயிரம் ஹதீச ஐநூறு ஹதீஸ் தான் அபு ஹரீரா மட்டும்தான் ஐயாயிரத்தி சில்லுற ஹதீசுகளை அறிவிக்கிறாங்க இது பெருமானாருடைய நபி அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய கைய அந்த துண்டுல வச்சு அழுத்தி அவற்ற சொன்னாங்க மார்புல வச்சுக்கப்பா உனக்கு மறக்காதுன்னு சொன்னாங்க இது ஹதீச மனப்பாடம் செய்யறவருக்கு பெருமானார் கொடுத்த மரியாதை இன்னொரு சம்பவத்தை பாருங்க பெருமானார் அனுப்புறாங்க அங்க ஆட்சி செய்வதற்கும் மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் அவர்கள் குதிரையில இருக்கிறாங்க பெருமானார் கீழே நடந்தே போறாங்க பழக்கம் அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டே பெருமானார் போகும்போது கேட்டாங்க நீங்க அங்க போய் எப்படி மக்களுக்கு தீர்ப்பு செய்வீங்க பிரச்சனைகள் வரும் பல விதமான விவகாரங்கள் வரும் மக்களிடையே தீர்ப்பு செய்வீங்கடைய வேதத்தை பார்ப்பேன் அல்லாவுடைய குரான பார்ப்பேன் அதுல அல்லா என்ன சொல்லி இருக்கிறானோ அல்லா என்ன சொல்லி இருக்கிறானோ அதன்படி தீர்ப்பு செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நபி அவங்க கேட்கறாங்க சரி அல்லாஹுடைய வேதத்துல உனக்கு அதற்கான தீர்வு கிடைக்கலனா என்ன செய்வேன் எல்லா விஷயத்திற்கும் குரான்ல வெளிப்படையா கிடைச்சிட அல்லாஹுடைய தீர்வு கிடைக்கலன்னா என்ன செய்வே ரசூல் இல்ல அல்லாஹுடைய தூதரான உங்களுடைய வழிமுறையை கொண்டு தீர்ப்பு செய்வேன் குரான்ல இல்லைன்னு சொன்னா அடுத்து நான் ஹதீச பார்ப்பேன் உங்களுடைய வழிமுறையை பார்ப்பேன் உங்களுடைய வழிமுறை என்னவோ அதன்படி நான் தீர்ப்பு செய்வேன் சொல்றாங்க பெருமான மூணாவதா கேட்கிறாங்க என்னுடைய வழிமுறையிலும் அதற்கு எடுத்து காட்டி இல்லைன்னா என்ன செய்வேன் ஏன்னா எல்லா விஷயங்களும் குரான்லயோ ஹதீஸ்லயோ நேரடியா இருக்காது வரிசையா வர்றாங்க அல்லாவுடைய வேதத்துல இல்லன்னா என்ன செய்வேன்னு கேட்டாங்க நான் உங்களுடைய வழிமுறையை கொண்டு தீர்ப்பு செய்வேன் சரி என்னுடைய ஹதீஸும் இல்லைன்னா என்ன செய்வேன் அப்ப அவர் சொல்றாரு குரானிலிருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆய்வு செய்து நான் தீர்ப்பு செய்வேன் குரான் ஹதீஸில் இருந்து ஆய்வு செய்து நான் தீர்ப்பு செய்வேன் சொன்னாங்க இது அவர் சொன்னதும் பெருமனாருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை பாருங்க உடனே பெருமனார் அவர்கள் அல்லாஹு இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்து அல்லாஹு இங்க பாருங்க பெருமான துண்டுல தான் கைவிச்சு கொடுத்தாங்க ஆனா மாதவனு ஜபனுடைய மார்பல் நம்பி கைவிக்கிறாங்க என்ன அர்த்தம் யார் மார்க்கத்தை விளங்குறாங்களோ யார் மார்க்கத்தை விளக்கி அவங்க ஹதீச மரணம் செய்வதை விட மாக்கியமைக்கவர்கள் ரசூல் அலிஸ்லாம் மார்க்க விளக்கம் இருந்தது அவருடைய மார்பில கைவித்து பெருமானார் சலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் துவா செஞ்சாங்க நம்முடைய இமாம்கள் சட்ட மேதைகள் இவர்கள் எல்லாம் மார்க்கத்தை விளக்கக்கூடியவர்கள் இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் இவங்கெல்லாம் ஹதீச மரணம் செஞ்சவங்க நாலு லட்சம் ஹதீஸ் தெரியும் அஞ்சு லட்சம் தெரியும் செய்தவர்கள் மக்கள் தான் பாக்கியமைக்கவர்கள் எனவேதான் அவங்களுடைய மதுக இன்று வரைக்கும் உலகத்தில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் நாம் இன்னொன்றை தெரிந்து கொள்ளணும் குரான் ஹதீஸுக்கு எதற்காக விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கறதை நம்ம தெரியணும் ஏன்னா எல்லா சட்டங்களும் குரான்ல இல்ல நல்லா தெரிந்து கொள்ளணும் குரான்ல வந்து சட்ட வசனங்கள் ஐநூறு வசனங்கள் தான் இருக்குது நம்ம குரானுடைய வசனங்கள் சுமார் ஆறாயிரத்தி அறுநூறு வசனங்கள் இருக்குது இந்த ஆறாயிரத்தி வசனங்கள்ல பெரு ஏராளமான ஹதீசுகள் இருக்குது இந்த ஹதீசுகள்ல சட்டத்தை பற்றி பேசக்கூடிய ஹதீசுகள் தூய்மைனா என்ன தொழுகைனா என்ன ஜக்காத்னா என்ன இந்த சட்டங்களை பத்தி பேசக்கூடிய ஹதீசுகள் ஒரு ஆயிரம் ஹதீசுகள் தான் மொத்தத்துல குரானுடைய வசனங்களும் சரி பெருமானாருடைய ஹதீசுகளும் சரி அதுல சட்டங்கள் சம்பந்தப்பட்டவை குறைவு கியாமத்து வரைக்கும் பெருமானாருடைய மார்க்கும் இருக்கத்தான் போகிறது கியாமத்து வரைக்கும் நபியுடைய மார்க்க இருக்கும் நபி வரமாட்டாங்க எனக்கு பின்னா எந்த நபியும் வரமாட்டாங்க எனக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது ஈசா இசனா வருவாங்களேன்னு யாருக்கும் சந்தேகம் வர தேவையில்லை பெருமானாருக்கு பிறகு நபி இல்லை என்று அர்த்தம் ஈசா அலி இஸ்லாம் ஏற்கனவே பிறந்தவர் அவர் கியாமத்துக்கு முன்னால இந்த உமத்தில ஒரு மனிதராக வரப்போறாரு அவர் பிறந்து வரப்போடு மனிதர் அல்ல அவர் நல்லா ஞாபகம் அலி இஸ்லாமுக்கு பிறகு உலகத்துல எந்த நபியும் பிறக்க போவது கிடையாது ஈசா அலிசலாம் காலத்துல எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு ஆளுடைய ரத்தத்தை இன்னொருவருக்கு கொடுக்கலாமா எத்தனையோ பிரச்சனைகள் வருது டெஸ்யூபி மூலமாக குழந்தை பெற்றுக் அண்மை காலத்துல நவீன மசாயல்கள் வருது இதுக்கெல்லாம் எப்படி தீர்வுகான்றது இதெல்லாம் நேரடியாக குரான்ல இருக்குமா குழந்தைக்கு இருக்காது ஹதீஸ்ல நேரடியாக இருக்காது அப்படியானால் குரான் ஹதீஸ்ல எல்லா விஷயங்களும் கியாமத்தினால் வரை வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நேரடியாக இருக்காது இதற்கெல்லாம் இதன் மூலம் விளக்கம் காண்பது இதற்கெல்லாம் விளக்கம் காணுவதற்கு பேர் தான் ஆய்வு செய்வதற்கான அந்த அடிப்படைகளுடைய ஒலியில தான் இன்று வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ எல்லா பிரச்சனைக்கும் உலமாக்கல் தீர்வு கொடுக்கிறாங்க இந்த விளக்கத்துக்கு பேர் தான் ஒரு காலத்துல ஒரு பெண்மணி ஒரு இடத்துல ஹதீஷ் கலை வல்லுநர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இமாம் அகமது போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஹதீச மனப்பாடம் செஞ்சவங்க பெரும் பெரும் ஹதீசன்கள் ஹதீஷ்கலை விற்பனர்கள் உட்கார்ந்து சரி பெரிய பெரிய இமாம்கள் ஹதீச மனப்பாடம் செஞ்சவங்க உட்காந்து இருக்கிறாங்க இவங்கள்ட்ட போய் ஒரு மசாலா கேட்டா தெரியும் அப்படின்ட்டு வர்றாங்க அந்த அம்மா என்ன மசாலா கேட்கிறாங்க ஒரு ஊர்ல பெண் மகித்த குளிப்பாட்டுறதுக்கு ஒரே ஒரு பெண்மணிதான் இருக்கிறாங்க பெண் குளிப்பாற்றதுக்கு ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க ஏற்பட்டு விட்டார் மாதவிடாய் காலத்தில் ஒரே ஒரு பெண்ணு தான் அந்த ஊர்ல இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வந்துருது மாதவிடாய் வந்து அந்த பெண் மாதவிடாய் காலத்தில் குளிப்பாட்டலாமான்னு கேட்கிறாங்க இப்ப இந்த கேள்விக்கு மாபெரும் வல்லுநர்கள் பல ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை எல்லாம் மனப்பாடம் செய்த மகதீசுங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாக்குறாங்க யாருக்கும் அதற்கு விளக்கம் தெரியல ஆனா இத்தனைக்கும் ஹதீஸ்ல அதற்கு பதில் இருக்குது ஹதீஸ்ல அதற்கான விளக்கம் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன ஹதீச மரணம் செய்யறது வேறு ஹ விளங்குறது என்பது வேறு இந்த பெண்மணி மாதவடாய் பெண்மணி விளக்கம் தெரியல எல்லாரும் விளங்குறவர் ஹதீசில் இருந்து சட்டங்களை ஆய்வு செய்யறவர் சொன்னாங்க ஒரு சட்ட மேத இருக்கிற அவற்ற போய் கேளு அவரு உனக்கு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு போய் ஒரு மாத விடாய் காலத்துல ஒரு பெண் மணி ஜனாத குளிப்பாட்டலாமான்னு சொல்லி அந்த சட்டம் எதை சொன்னாங்க தாராளமா குளிப்பாட்டலாமே தாராளமாக குளிப்பாட்டலாம்னு சொல்லி என்ன ஹதீஸ் என்ன ஆதாரம் சொல்லி இந்த அம்மா கேக்குறாங்க என்ன ஆதாரம் அவங்கள்ட்டன்னு சொல்லி அந்த சட்டம் ஏதை சொன்னாங்க அதுக்கான ஆதாரத்தை சொல்றாங்க ஒரு நுணுக்கமான ஆதாரம் பாருங்க ஒரு முறை நமிசல் பள்ளியில இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல இருக்குது கருத்து ஆயிஷாவுடைய வீடு மஸ்ஜித ஒட்டியே தான் இருக்கும் இப்பயும் மஸ்ஜி நபருக்கு போறவங்களுக்கு தெரியும் பெருமானாருடைய கவர் மஸ்ஜித ஒட்டி தான் இருக்குது பெருமா அந்த ஆயிஷாவுடைய வீட்டை திறந்தா பள்ளிவாசல் இப்ப பெருமானாருடைய அந்த சின்ன பாய் எங்க இருக்குது பள்ளி வாசல்ல இருக்குது நபி சொல்லாங்க கொஞ்சம் கையை நீட்டி அந்த பாயை எடுத்துக்கொடுங்க கதவை திறந்தா பள்ளிவாசல் கையை நீட்டி கொஞ்சம் எடுத்துக்கணும் மாத விடாய் பெண் பள்ளிக்குள்ள வரக்கூடாது மாதவிடாய்காரி பள்ளிக்குள்ள வரக்கூடாது ஆனா பள்ளிக்குள்ள கையை நீட்டலாம் பள்ளிக்குள்ள வெளியில நின்று கொண்டு உள்ள கை நீட்டலாமே தவிர உள்ள உடம்போடு வரக்கூடாது இப்ப நபி சொல்றாங்க அந்த பாயை கொஞ்சம் எடுத்துக்கொடுன்னு சொல்லி மாதவிடாய் தீட்டு கிடையாது மாதவிடாய் தீட்டு என்பது அது மார்க்க ஒரு தடை நீ தோற முடியாது குரான் உதமுடியாது இதான் அர்த்தமே தவிர உடம்பு அசுத்தம் அர்த்தம் அல்ல அதனால நீ கை நீட்டி அந்த பொருளை எடுக்கலாம் உன்னுடைய கையில மாதவிடாய் இல்லை உன்னுடைய கையில அசுத்தம் இல்லைன்னு சொல்றாங்க இந்த சட்டதை இந்த ஹதீச சொல்லி சொல்றாங்க அவ மாதவிடாய்காரியனுடைய கையோ அவருடைய உடம்போ அசுத்தம் இல்ல எனவே அவர் ஜனாசாவும் குளிப்பாட்டலாம் மாதவிடாய்காரியனுடைய கை வந்து அசுத்தம் கிடையாது எனவே அவரு உடம்பு அசுத்தம் கிடையாது எனவே நீ தாராளமா குளிப்பாட்டலாம் சொல்லுன்னு சொல்லி இந்தமா வர்றாங்க அந்த ஹதீஷ்கரை வல்லுநர்கள்லாம் கூப்பிடுறாங்க அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி அந்தமா சொல்லி குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொன்னாரு என்ன ஆதாரம் சொன்னாருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீசதான் அவர் சொன்னாரு எந்த ஹதீச நீங்க அறிவிச்சுட்டு இருக்கீங்களோ அதத்தான் அவர் சொன்னாரு இந்த ஹதீச உங்கள்ட்ட இருக்குது ஆனா அதற்கான விளக்கம் அவங்கள்ட இல்ல இப்ப ஹதீச மரணம் வேறு ஹதீச ஆய்வு செய்வது வேறு நம்முடைய கண்ணியத்திற்குரிய இமாம்கள் ஹதீசை ஆய்வு செய்த பெருமக்கள் ஹதீஸ் ஆய்வு செய்து அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்தவர்கள் அதனால மதுகபுகள் என்பது சொந்த மனிதர்களுடைய கற்பனை அல்ல புரான் ஹதீசுக்கு தரப்பட்ட அற்புதமான விளக்கங்கள் இமாமுல்லி ராமத்துல கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் மசாயல்கள் ஆய்வு செஞ்சாங்க அவங்களுடைய கால நேரத்துல பனிரெண்டு லட்சம் மசாயல்கள் ஆய்வு செய்யப்பட்டது நுணுக்கமாக ஆய்வு செய்யப்பட்டது சாதாரணமான ஆய்வு அல்ல அபுஹனிஃபாவுடைய நுணுக்கத்தையும் விளக்கத்தை நான் சொன்ன பலருக்கு புரியாதுங்கிறதுக்காண்டி நான் விட்டுறது ஏன்னா எல்லா மக்களும் அதை விளங்க முடியாது அவ்வளவு நுணுக்கமான ஆய்வுகள் பனிரெண்டு லட்சம் மசாயில்கள் ஆய்வு செஞ்சாங்க கிடைகுடைய நூல்களை அசிங்கமானது ஆபாசமானதுன்னு சொல்லப்படுது இளைய தலைமுறை இதிலெல்லாம் ஏமாந்து விடாமல் இந்த காலத்தில் உள்ள இந்த அற்பமான தலைவர்கள் உலக ஆசைக்கு அடிபட்டவர்கள் அடிமைப்பட்டவர்கள் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் போகிற இவர்கள் இவங்க பின்னால போறதை விட்டுட்டு நம்முடைய சங்கைக்குறி இமாம்கள் மார்க்கத்தை என்ன விளக்கம் தந்தார்களோ சார்ந்தவர்கள் கற்பனை இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் ஏன் நாலு கருத்து வருது ரெண்டு கருத்து வருது அது நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் ஏன் வந்து இப்படி கருத்து வருது நல்லா விளங்கிக்கணும் இந்த கருத்தை மனிதர்கள் உருவாக்கினாதான் தப்பு குரான் ஹதீசே இந்த கருத்துக்கு இடம் அளிச்சா அப்படியும் நான் பல முறை உங்களுக்கு உதாரணங்கள் கூட அதுக்கு சொல்லி இருக்கிறேன் இப்போ குரான் இருக்குது அல்லாஹுடைய வேதம் இப்ப குரான நாம இன்னைக்கு ஒரே முறையில தான் ஓதுறோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் குரான ஓதக்கூடிய முறை ஒரு முறை தான் இருக்குது பெருமான காலத்துல பாருங்க குரான வந்து ஒவ்வொரு கபிலாம சார்ந்தவங்களும் அரபு குலத்துல ஒவ்வொரு குலத்தை சார்ந்தவங்களும் அவங்கவுங்க ஸ்டைல் படி ஓதுவாங்க அதுக்காக நாம நம்ம ஸ்டைல் படி ஓதலாம்னு நினைச்சிடாதீங்க அது அரபுகளுக்கு நம்மள மாதிரியான ஆளுகளுக்கு அல்ல அஜித் வந்து குரான யாரு எந்த ஸ்டைல வேணாலும் ஒதுக்கலாம் அதனால நாம நம்ம ஸ்டைல ஓதுறோம்னு சொல்லி ஏற்க மாறா ஓதுறக்கூடாது அரபு பெருமக்கள் இருக்கிறாங்களே ஒவ்வொரு கவிலாவிலையும் அரபி பாஷைய அரபி எழுத்துக்களை உச்சரிக்கிற ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையில ஓதுவாங்க நீங்க எகிப்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஜீம பூரா கா என்றுதான் உச்சரிப்பாங்க ஜும்மான்னு சொல்ல மாட்டாங்க ஜீம் அவங்க கவிழாவில சீன வந்து நம்ம ஓதுறோம் ஓதக்கூடாது காலத்தில் நினைக்கிறான் குரான் பல வழிமுறைகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க நீ ஓதுற முறைப்படி நீ ஓது அவர் ஓதுற முறைப்படி அவர் ஓதட்டும் அவர்கள் புகாரில வருது ஹதீஸ் ஒரு சூரா அவர் ரொம்ப இன்பமா ஓதிட்டு இருக்கிறார் உமருடைய கோபம் நமக்கு எல்லாம் தெரிந்தது உமரு தான் கேக்குறாங்க அவர் குரான் ஓதுற முறை புர்கான் சூரா ஓதுற முறை இருக்குது உமருக்கு நபி எப்படி கட்டுக் கொடுத்தாங்களோ அதுக்கு மாத்தமா இருக்கு என்னடா நமக்கு பெருமானார் சொல்லி கொடுத்த முறை வேறு இவர் ஓதக்கூடிய கோபம் இருந்தாலும் அவரை பிடிச்ச தரதரன் இழுத்துட்டு நம்பிட்டு வர்றாங்க நபிசுலாம் முதல்ல அவரை விடுப்பான்னு சொல்றாங்க முதல்ல ஆளை விடு என்ன நினைச்சு பேசுவோம் இப்ப சொல்றாங்க யார சொல்லுதா இவர் தொழுகையில சுருகான் சூரா ஓதுனா பாருங்க தப்பு தப்பா ஓதுறாருன்னு சொல்லி நம்பி சொன்னாங்க அந்த சஹாபி டோதுப்பான்னு சொன்னாங்க அவர் ஓதி முடிச்சாரு நம்பி சொன்னாங்க குரான் இப்படியும் தான் அருளப்பட்டிருக்கிறது குரான் இப்படியும் தான் அருளப்பட்டிருக்கு சொன்னாங்க நீங்க ஓதுங்க ஓதி காட்டினாங்க நம்பி சொன்னாங்க அருளப்பட்டிருக்கு நீங்க ஓதுறது சரிதான் அவர் ஓதுறதும் சரிதான் சண்டை போடாதீங்க போங்க அதே மாதிரி இன்னொரு சஹாபி உபயனுக்கா உபயுபனுக்காக எப்படிப்பட்ட சஹாபி அக்ரா பெருமானாரே சொன்னாங்க குரானை ஓதுவதுல மிகச்சிறந்த காரியம் அவர் காரிகளுக்கெல்லாம் தமிழ் ரெண்டு பேரும் இருபது சம்பவத்தை சொல்றாங்க இது முஸ்லீம்ல வருது அவருக்கு இதே மாதிரிதான் ஒரு சஹாபி குரான் ஓதிட்டு இருக்கிறாரு உபயூபனு அவருக்கு ஆச்சரியம் தப்பு தப்பா ஓதுறாரு பெருமான ஓதுறாரு குரான் இப்படி இருந்தே அருளப்பட்டு இருக்குது ஏன் ஓதப்படாது ஓதலாம் உபய சொல்றாங்க சொல்லக்கூடிய வார்த்தை இந்த இளைஞர்கள் நல்ல ஞாபகம் ரெண்டு கருத்து இமாம் சாஃபி கூடுங்கிறாங்க இது இடம் வரக்கூடிய வார்த்தை என் உள்ளத்துல முதன் முதலாக இஸ்லாத்தின் இதே சந்தேகம் வந்துருச்சு குரானா அப்படியும் ஓதலாம் இப்படியும் ஓதலாம் இன்னைக்கு உள்ள அப்படித்தான் சொல்றாங்க அதுவும் கூடும் இதுவும் கூடும் அப்ப உபயோ சொல்றாங்க ஒரு நிலை ஏற்பட்டு அல்லாவுடைய தூதர் முன்னால இருக்கிறாங்க அவங்கடைய உள்ளத்துல செய்தா விளையாடுறான் உடனே நபி தன்னுடைய கையால் ஓங்கி அவருடைய மார்புல அடி அடிச்சாங்க ஓங்கி அடி அடிச்சதுல அவங்க சொல்றாங்க என் உள்ளத்தில இருக்கிற குழப்பங்கள் நீங்கி நான் அல்லாஹாவை கண்ணால் பார்ப்பது போன்று உணர்ந்தேன் அல்லாவை கண்ணான் பார்ப்பது ஒன்று உணர்ந்திருக்கும் போது காலத்துல ரெண்டு பயணத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் குளிப்பு கடமையாயிடுச்சு தண்ணீர் இல்ல தைமும் செஞ்சு தொழுதுட்டாங்க தண்ணி இல்லாம தைமும் செஞ்சு தொழுதுட்டாங்க ஊருக்கு வந்த பிறகு ஒரு சகாபி குளிச்சிட்டு மீண்டும் அந்த தொழுகையை திருப்பி தொழுகுற தொழுதார் மறுபடியும் நவீட்ட வந்து கேக்கும்போது நம்பி என்ன சொல்றாங்க யார் குளிச்சுட்டு திருப்பி தொழுதாரோ அவரை பார்த்து சொன்னாங்க உனக்கும் ரெண்டு ஹோலி உண்டு யார் திருப்பி தோரலையோ அவரை பார்த்து சொன்னாங்க அசப்த சுண்ணத்தை நீ செஞ்சதும் சுனத்தான் என்னுடைய வழிமுறை ஒரே விதத்தில் ரெண்டு கருத்து அதனால் இந்த மதுகு புகழ் கருத்துக்கள் பல கருத்துக்கள் இருப்பது என்பது எந்த வகையிலும் குறைபாடு உடையது அல்ல அதனால் நம்முடைய சட்டமேதைகள் இமாம்கள் என்ன ஆய்வு செய்து கொடுத்தார்களோ அந்த மதுகு பின்பற்றுவதுதான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எல்லா காலத்திற்கும் நலவு அரபுலகத்திலே ஏற்பட்ட குழப்பங்கள்ல பெரிய குழப்பம் மதுகு கைவிட்டது மதுகு கைவிட்டதனுடைய விளைவு எதை பின்பற்றுவதுன்னு தெரியாம ஆளாளுக்கு வெவ்வேறு திசையில் போய்கொண்டு கண்ணியத்தை வழிது கண்ணியத்தை விளங்கி அவற்றை பின்பற்றி நடக்கின்ற நல்ல தோசைக்கும் தந்தல்